அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளிலிருந்து சிம்மனுவேல் இந்த நட்சித்தனை தலைப்பு நேர்முக சிந்தனை எதையும் நேர்முகமாகவும் சிந்தித்தால் தொடர்ந்து வெற்றியடைய முடியும் என்பதை எப்பொழுதும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதையும் சிந்திக்கும் அந்த சிந்தனையை செயலாக்கும் அதன் பின் விளைவுகளை பற்றியும் சேர்த்து நாம் சிந்திக்க வேண்டும் அந்த செடிக்கும் நதிக்கும் இப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் யார் அல்லது அவை இரண்டும் எங்கு சென்று பயிற்சி பெற்று வந்தன இல்லை இயற்கையின் செயற்கையான பயிற்சி தேவையில்லை இயற்கை வழங்கியுள்ள அற்புத சக்தியே அவளுக்கு போதுமானது ஆனால் மனிதன் கொஞ்சம் வித்தியாசமானவன் மனிதனுக்கு சிந்திக்கும் திறன் கொண்ட மூளை உள்ளது தனது கடின உழைப்பால் தான் எல்லாவற்றையும் தேடிக் கொள்ள வேண்டும் என்பதே இயற்கை மனிதனுக்கு இட்டுள்ள கட்டளையாகும் அதனால் மனிதன் தனது ஐம்புலன்களையும் ஆறாவது புலனாய சிந்தனையையும் தன்னை வளர்த்து மாற்றியமைத்து முன் கொள்கின்றான் தன்னை சுற்றியுள்ள சூழலையும் தனக்கு ஏதுவாக மாற்றி அமைக்கின்றான் எனவே மூளையில் உதிக்கும் எண்ணங்களை எண்ணிக்கையாக்கிக் கொள்ளாமல் அவைகளுக்கு நேர்முக சிந்தனையோடு கூடக்கூடிய செயல் வடிவத்தை கொடுக்க முயற்சிக்கும் போது நிச்சயமாகவே நாம் செய்யும் செயலில் வெற்றி பெற முடியும் சிந்திப்போம் நம்மது செயல்களில் நேர்முக சிந்தையை வளர்த்துக் கொள்வோம் நன்றி